सच्चिदाननंदय विश्वत्पत्तिपत्रीय वयं नुम कर्म्यको विदास्तब मूर्खा पंडित मन वदुकान्मूा यया मध्विया சமசர் இந்த ஸ்லோகத்தில் வெறும் ரிச்சுவல் அப்படின்னு சொல்றோமே சடங்குகள் வைதிக சடங்குகளை மாத்திரம் ஈஸ்வர பக்தி இல்லாமல் பண்ணக்கூடியவர்களை நிந்தனம் பண்ணுறார் கண்டனம் பண்ணுறார் ஈஸ்வர பக்தியோட கர்மங்களை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறார் ஆ கர்மங்களை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஈஸ்வர பக்தியோட பண்ணணும் பகவத்கீதைன்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்க்குறோம் கர்மயோகத்தை பற்றி உபதேசம் பண்ற போது பகவான் இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் சொல்லியிருக்கார் யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் என்பது போன்ற ஸ்லோகங்கள்ல இந்த ஸ்லோகார்த்தத்தை நம்ம பார்க்கலாம் கர்மணி அகோவிதாக ஸ்தப்தாக மூர்க்காக பண்டிதமானின மூடாக யாமோத் சாட்டுக்கான் வதந்தி நிறைய அப்படிப்பட்ட ஜனங்களை ஈஸ்வர பக்தி இல்லாம கர்மா பண்ற ஜனங்களை நிறைய விஷயத்தை சொல்லி கர்மினகான்னு அர்த்தம் அதுக்கு அகோவிதாக கோவிதன்னா சாமர்த்தியமா காரியத்தை பண்றவன் கர்மணி கோவிதா இங்க கர்மணி அகோவிதாக பகுவச்சனத்தில் அதாவது ஒரு காரியத்தை பண்ணினா அந்த காரியம் நம்மளை பந்தப்படுத்தும்ங்கிறது பொதுவான விதி ஏன்னா மனசுல விக்ஷேபங்கள்லாம் ஓடும் மனசு அலபாயம் சாந்தி போயிடும் ஆனா ஈஸ்வர பக்தியோட ஈஸ்வரனை பிடிச்சு கொண்டு பண்ணினா அந்த கர்மம் பந்தப்படுத்தாதுன்னு கீதையில கூட பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்ன லோகோயம் கர்ம பந்தனஹா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆக ஈஸ்வரார்த்தம் கர்மா பண்ணணும் ஆனா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் பந்த ஹேத்துவான கர்மாவ மோக்ஷேதுவா மாத்திரத்துக்கான சாமர்த்தியம் இல்லாதவர்கள் அகோவிதாக ஆக கர்மத்தை மோட்சத்துக்கு சாதனமாக பயன்படுத்தாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸ்தப்தாக பெரியர்கள்லாம் சொன்னா அப்படி பண்ணக்கூடாது ஈஸ்வர பக்தி வேணும் ஈஸ்வரனுக்கு முக்கியத்துவம் வேணும் பதினாறாவது அத்தியாயத்துல அசுர சம்பத்துல சொல்ற போது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் பகவத்கீதையில ஸ்தப்தாகன்னா பெரியவங்க சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டார்கள் வணங்க மாட்டார்கள் கர்வமுடையவர்கள் அர்த்தம் மூர்க்காகா மூர்க்காகனா தனக்கு தெரிஞ்சதே முயலுக்கு மூணு காலம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி பெரியவங்க சொல்றதையோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தங்களுடைய அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்க மாட்டார்கள் இவர்கள் என்னெல்லாமோ சடங்குகள் எல்லாம் பண்ணுவார்கள் அதாவது இவங்களுடைய லட்சியம் எல்லாம் விஷய போகந்தான் விஷய சுகம்தான் அதற்காக வேண்டி லௌகிக கர்மாக்களையும் பண்ணுவார்கள் வைதிக கர்மாக்களையும் பண்ணுவார்கள் அதை பெரிசா தம்பம் எல்லாம் அடித்துக் கொள்வார்கள் கீதையில பகவான் இதை மானித்துவம்னு சொல்லுவார் தம்பித்வம்னு சொல்லுவார் இருக்கக்கூடாது ஆன்மீக வாழ்க்கையிலங்கிறதுக்காக ஆதிசங்கரன் அதை வர்ணிச்சு அங்கே அர்த்தம் எல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆஹா மூர்காஹா ஆனா மூர்கா நான் இருந்தா கூட என்ன நான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சுப்பான் பண்டித மானினா தன்னை ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சுக்கிற சுவாவம் அடக்கம் கிடையாது பணிவு கிடையாது அடக்கம் கிடையாது பெரியவர்கள் சொன்னா பொறுமையா கேட்கறது இல்லை சிந்திக்கிற சக்தி குறைவு ஆனா தனக்கு பெரிய அறிவு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு அபிமானம் மயக்கம் காரணம் என்னன்னா இந்த புல இன்பத்துல பணம் பதவி புகழ்ல மயங்கி போயிருக்கிறது வேதத்துல சில வார்த்தைகள் இருக்கு இதெல்லாம் நீ செஞ்சியானா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அங்க போய் நீ சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ஆகா ஏயா மாத்யா கிரோதுகாகா மூடாக அதுல மயங்கி இருக்கிறார்கள் ஏயான்னு சொன்னா எப்படிப்பட்ட மாத்வியான்னு சொன்னா தேன் போன்ற இனிமையான கீதையில பகவான் புஷ்பிதாம் வாசம் இங்க மாத்யா கிரா கிரான்னா சொற்கள் உற்சுக்கா அதெல்லாம் சொல்லிருக்கு நாம வந்து அங்க போய் நல்ல அமிர்தத்தை சாப்பிடலாம் அங்கே அப்சர ஸ்திரீகளோட நாம சந்தோஷமா சுகம் அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கு அதான் சாட்டுக்கான் சாட்டுக்கான்ங்கிற பதத்துக்கு அப்சர ஸ்திரீகளோட சுகமா இருக்கலாம் அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் சொல்லி நாம இங்கெல்லாம் வந்து இங்கேயே சில பேர்லாம் சொல்றாங்க வர இங்க இருக்கிறவங்களாம் கொண்டுட்டா நாம சொர்க்க போய் அங்க ரொம்ப சுகமா இருக்கலாம் திராட்சத்தோட்டம் இருக்கும் அங்க ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம் சில பேர் சொல்லுகிறார்கள் பாருங்க அது மாதிரி இங்க இந்து தர்மத்திலயும் வைதிக தர்மத்தில இப்படி ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் அப்படின்னுங்கிற அர்த்தத்துல சொல்றோக்காக சந்தகா மூடாக மூடர்களா இருந்து கொண்டு சாட்டுக்கானு இப்படி எல்லாம் அலங்காரமா இப்படியே எல்லாரையும் மயக்கிற மாதிரி பேசறது சொல்லுகிறார்கள் என்னுடைய தாற்பயம் என்னன்னா பகவானிடத்துல பக்தி பண்றது முக்கியம் பக்தியோட நம்ம கர்மங்களை எல்லாம் சடங்குகளை செய்யணும் பக்தி இல்லாம பெரும் புல இன்பத்துக்காக லௌகிக்க கர்மங்களை பயன்படுத்துறது தவறு அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக இது போன்ற ஸ்லோகங்கள் சாஸ்திரங்களிலே அங்கங்க காணப்படுகின்றன இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்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 உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விபரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி